சுத்த சன்மார்க்க லட்சிய சத்திய ஞானக் கடவுளே ஜீவர்களால் கணித்தறியப்படாத பெரிய உலகின் கண்ணே பேராசை பெருங்கோபம் பெருமோகம் பெருமதம் பெருலோபம் பேரழுக்காறு பேரகங்காரம் பெரு பெருமடம் பெருமயக்கம் முதலிய பெருங்குற்றங்களே பெரும்பாலும் விளைவதற்கு உரிமையாகிய மற்ற இடங்களில் பிறப்பியாமல் குணங்களே பெரும்பாளும் விளைதற்குரிய இவ்விடத்தே உறுப்பில் குறைவுபடாத உயர்பிறப்பாகிய இம்மனித பிறப்பில் என்னை பிறப்பித்தருளிய தேவரீரது பேரருள் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் அருட்பெரு வெளியின் கண்ணே அருப்பெருஞ்சோதி வடிவராகி விகற்பமில்லாது விளங்குகின்ற மெய்ப்பொருட்கடவுளே சிசுப்பருவம் தொடங்கி குமாரபருவம் வரையில் பேய் வெருட்டல் தோஷந்தாங்கள் பால் எதிரெடுத்தல் சவளை நோய்பிணிப்புண்டல் பசியால் அறற்றல் பயத்தால் உலம்புதல் உண்டி உவட்டல் உடம்படு நேர்தல் முதலிய எவ்வகை தடைகளாலும் தடைபடாமல் எனது அகத்தும் புறத்தும் காத்திருந்து வளர்த்தருளிய தேவரீரது பேரருப் திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் அறிவார் அறியும் வண்ணங்களெல்லாம் உடைய பேரரு பெருஞ்சோதி பெருந்தகைக் கடவுளே குமார பருவத்தில் தானி உலகில் சிறுவர்களுடன் கூடிச் சிறு விளையாட்டியற்றல் சிற்றுண்டி விழைதல் சித்திரம் பயிற்றல் அதிசயம் பார்த்தல் அசங்கியம் பேசல் அவளித்து அழுதல் சிறு சண்டை செய்தல் சிறு குறும்பியற்றல் தன்வசத்துழலல் தாய்வயிர் சளித்தல் முதலிய குற்றங்களில் என்னை சிறிதும் செலுத்தாமல் ஓர் சிறிது அறிவு விளங்க புரிந்து இடந்தனித்திருத்தல் இச்சையின்றி நுகர்தல் ஜபதபஞ்செய்தல் தெய்வம் பராவல் பிற உயிர்க்கு பெருங்குணம் பற்றல் பாடிப்பணிதல் பத்தி செய்திருத்தல் முதலிய நற்செய்கைகளில் என்னை செலுத்திய தேவரீரது பேரருப் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் எல்லாம் ஆனவராயும் ஒன்றும் அல்லாதவராயும் எல்லா அண்ட சராசரங்களின் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற தனித்தலைமை கடவுளே குமார பருவத்தில் என்னை கல்வியில் பயிற்றும் ஆசிரியரையின் என் தரத்தில் பயின்று அறிதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியை எனது உள்ளகத்தேயிருந்து பயிற்றுவித்தருளினீர் இடம்பத்தையும் ஆரவாரத்தையும் பிரயாசத்தையும் பெருமறைப்பையும் போதுபோக்கையும் உண்டு பண்ணுகின்ற ஆரிய முதலிய பாஷைகளில் எனக்கு ஆசை செல்ல ஒட்டாது பயிலுதற்கும் அறிதற்கும் மிகவும் இலேசுடையதாய் பாடுதர்க்கும் துதித்தற்கும் மிகவும் இனிமையுடையதாய் சாகா கல்வியை இலேசில் அறிவிப்பதாய் திரு அருள் வளத்தால் கிடைத்த தென்மொழி ஒன்றினிடத்தே மனம் பற்றச் செய்து அத்தென்மொழிகளால் பல்வகை தோத்திரப்பாட்டுகளை பாடுவித்தருளினீர் அச்சிறு பருவத்தில் தானே ஜாதி ஆசாரம் ஆசிரமாசாரம் என்னும் பொய்யுலகாசாரத்தை பொய்யென்று அறிவித்து அவைகளை அனுட்டியாமல் தடை செய்வித்து அப்பருவம் ஏறுந்தோறும் ஏறுந்தோறும் எனது அறிவை விளக்கஞ்செய்து செய்து என்னை மே நிலையில் ஏற்றி ஏற்றி நிலைக்க வைத்தருளினீர் வாலிபப்பருவம் அடுக்கும் தருணத்தில் தானே அப்பருவத்திற்கு மிகவும் உரிய விடய இச்சைகளை சிறிதும் தலையெடுக்கவொட்டாது அடக்குவித்தருளினீர் அவ்வாலிவ பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்கட்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய் அறிவை விலக்குவித்தருளினீர் வாலிபப்பருவன் தோன்றியபோதே சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் முதலாக பலபெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அவ்வச்சமயங்களில் பலபட விரிந்த வேதங்கள் ஆகவங்கள் புராணங்கள் சாத்திரங்கள் முதலிய கலைகளெல்லாம் தத்துவ சித்திக் கற்பனைக் கலைகள் என்றும் உள்ளபடியே எனக் கறிவித்து அச்சமயாசாரங்களை சிறிதும் அனுட்டியாமல் தடை செய்வித் தருளினீர் அன்றியும் வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் முதலாக பல பெயர் பலபட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்று அறிவித்து அவைகளையும் அனுட்டியாதபடி தடை செய்வித்தருளினே அங்னம் செய்வித்ததுமன்றி உலகிய கண் பொன் விஷய இச்சை பெண் விஷய இச்சை மண் விஷய இச்சை முதலிய எவ்விஷய இச்சைகளிலும் என் அறிவை ஓர் அணுத்துணையும் பற்றுவிக்காமல் எல்லா உயிர்களையும் பொதுமையில் நோக்கி எல்லா உயிர்களும் இன்பமடைதல் வேண்டுமென்னும் கருணை நன்முயற்சியை பெருவித்து சுத்த சன்மார்க்க தனி நெறி ஒன்றையே பற்றுவித்து எக்காலத்தும் நாசமடையாத சுத்த தேகம் பிரணவதேகம் ஞான தேகம் என்னும் சாகா கலானுபவ தேகங்களும் தன் சுதந்திரத்தால் தத்துவங்கள் எல்லாவற்றையும் நடத்துகின்ற தனிப்பெரு வல்லபமும் கடவுள் ஒருவரே என்று அறிகின்ற உண்மை ஞானமும் கருமசித்தி யோக சித்தி ஞானசித்தி முதலிய எல்லா சித்திகளும் பெறுகின்ற அருட்பேரும் பெற்று வாழ்கின்ற பேரின்பெருவாழ்வில் என்னை அடைவிப்பதற்கு திருவுலங்கொண்டு அருட்பெருஞ்சோதியராகிய நான் எவ்விதத்தும் அறிதற்கறிய உண்மை பேரறிவை அறிவித்தும் நான் எவ்விதத்தும் காண்பதற்கறிய உண்மை பெருங்காட்சிகளை காட்டுவித்தும் நான் எவ்விதத்தும் செய்தற்கறிய உண்மை பெருஞ்செயல்களை செய்தித்தும் நான் எவ்விதத்தும் அடைவதற்கறிய உண்மை பெருநன்மைகளை அடைவித்தும் நான் எவ்விதத்தும் அனுபவித்தற்கு அறிய உண்மை பேரனுபவங்களை அனுபவித்தும் எனது அகத்தினும் புறத்தினும் இடைவிடாது காத்தருளி எனது உள்ளத்தில் இருந்து உயிரில் கலந்து பெருந்தயவால் திருநடம் செய்தருளுகின்றீர் இங்நனம் செய்தருள்கின்ற தேவரீரது திரு அருப்பெருங்கருணைத்திரத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் திருச்சிற்றம்பலம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பம் முற்றிற்று